குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹாஸ்திரம் படிக்கணும் திருக்குறள் படிக்கணும் பகவத்கீதை படிக்கணும் கண்டிப்பா படிக்கணும் தனியா படிக்கக்கூடாதுன்னு சொல்லி நீயா படிச்சா புரியாது எளிமையா புரியும் என்னதான் சொன்னாங்க கற்றலின் கேட்டல் என்று நான் அதனால தான் வள்ளுவர் செவி செல்வம்னு வச்சார் செல்வத்துள் செல்வம் செவி இந்த ரெண்டு காதாலையும் மகான்கள்டருந்து நல்ல வார்த்தைகளை நிறைய மகான்கள்டருந்து நிறைய விஷயங்களை நிறைய தடவை கேட்டு கேட்டு கருணேபிகி பத்ரம் சுணியாமல் கருணாபியாம் பூரி விஸ்ருவம் அப்படி நிறைய கேட்கணும் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் காது வழியாக நிறைய மனசுக்கு நல்ல ஆகாரம் கிடைக்காத போது அப்போ நீ வயிற்றுக்கு கொஞ்சம் சாப்பிட போடல அதுக்கு பரிமேலகர் சொல்கிறார் ஏன் சாப்பிட்றோன்னா இன்னும் நல்லா கேட்கறதுக்கு சக்திக்காகங்க எதற்காக சிறிது வயிற்றுக்கு ஈகிறோம் என்றால் அதுவும் மீண்டும் நல்ல விஷயங்களை கேட்பதற்கு சக்தியை கொடுப்பதற்காகத்தான் என்று பரிமேலகர் எழுதியிருக்கிறார் ஆக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் சாஸ்திரம் இருந்தால் போகாது குரு நம்ம தேசத்தில் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்பா அம்மா குரு இவங்க மூணு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க மாதா தெய்வம் பிதா தெய்வம் குரு தெய்வம் இந்த தெய்வத்தை மூணுலேயும் சேர்க்கணும் ஒன் முதல்ல அம்மா அப்புறம் அப்பா அப்புறம் குரு அப்புறம் தெய்வம் பாங்க அது தப்பு சரியாக படிக்கலை மாதா தெய்வம் பிதா தெய்வம் குரு தெய்வம் தெய்வம் வந்து உலகத்துக்கு எல்லாருக்கும் உயர்ந்தது அப்பா அம்மாவுக்கெல்லாம் அப்பா அம்மாவார் கடவுள் குருவுக்கெல்லாம் குரு கடவுள் ஆனாலும் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது அப்பா அம்மா இந்த உடம்பை பெற்று இந்த மாம்ச பிண்டத்தை பெற்று இதை வளர்த்து இது சாப்பாடு போட்டு ஆளாக்கியிருக்காங்க ஆனால் குருங்கிறவர் அறிவு உடம்பை கொடுக்குறார் நம்ம அறிவுங்கிறத உள்ளே கொடுத்துருக்கார் குரு நம்ம வந்து அப்பா அம்மாவை ஒத்துக்கணும் வேறு வழி கிடையாது நம்ம பெத்தாச்சவங்க ஆனால் அவங்கள மரியாதை பண்ணுறோமா இல்லையாங்கிறது நிறைய பேருக்கு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது தெரியாது தாயிர் சிறந்தது ஒரு தந்தை சொல் மிக்க மந்திரம் இதெல்லாம் அந்த காலத்தை அப்பா அம்மாவை பற்றி சொன்னது இப்போ இந்த காலத்து அப்பா அம்மா பணம் பணம் அந்த காலத்து அப்பா அம்மா குழந்தை நல்ல அறிவோடு இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல நிம்மதியாக வாழணும்னு நினைப்பாங்க அப்பெல்லாம் பணம் சம்பாதிக்கணும் பெரிய பேர் வாங்கணும் அதனால் எனக்கு பேர்னு நினைக்கிற அப்பா அம்மா தான் இப்போ ஜாஸ்தி குழந்தைங்க நல்ல ஆரோக்கியமாகவும் அறிவோடையும் ஒழுக்கமாகவும் இருந்து அவன் சம்பாதிச்சுக்கிட்டான் வள்ளுவர் இன்னும் ஒரு அழகான குரல் சொன்னார் தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் தம் பொருள் தம் தம் வினையான் வரும்னர் உனக்கு சொத்து உன் குழந்தைங்க அவங்க சொத்து அவன் சம்பாதிச்சப்பான்னு வள்ளுவர் அவனுக்கு சேர்த்து வச்சு அவனை நீ நல்ல காரியத்தை நீ சம்பாதித்த நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்து அப்படிங்கிறார் திருவள்ளுவர் தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் தம் பொருள் தம் தம் வினையான் வரும் ஆக குரு ரொம்ப அவசியம் எப்போ குருக்கிட்ட உண்மையான பக்தி வரும் தெரியுமா நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சாச்சுன்னா குரு பக்தி தானாக ஒருத்தட்ட போய் பணம் கேட்குறீங்க பணத்தை அவர் சந்தோஷமாக கொடுத்துட்றாரு அப்போ அவங்களுக்கு அவர் பேரில் அன்பவருமா வராதா முதல்ல ஒருத்தரை சரியோ தப்போ ஒருத்தரை குருன்னு ஒத்துக்கணும் எப்படி அம்மா அப்பா சரியோ தப்போ அம்மா அப்பா உடம்புக்கு சாய்ஸ் கிடையாது அது மாதிரி அது மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் இவர் சரியாக வைத்தியம் பண்ணுவாரா இல்லைன்னு தெரியாது நம்பி தான் போகிறோம் அப்புறம் வைத்தியம் சரியாக பண்ணிட்டாருனா அவர் வேலை நம்ம மதிப்பு கூடி விடுறது அது மாதிரி டாக்டர்கிட்ட போகிற மாதிரி கண்டிப்பாக குருக்கிட்ட போகணும் எல்லாத்தையும் பள்ளிக்கூடம் எதுக்காக வச்சுருக்காங்க ஆனால் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குற படிப்பெல்லாம் நிம்மதியை கொடுக்குற படிப்பு இல்லை இப்போ நம்ம நாட்டில் எஜுகேஷனல் சிஸ்டம்னு சொல்கிறாங்க எஜுகேஷனே கிடையாது லிட்ரஸி கூட சரியாக இல்லை அப்புறம் எங்கே எஜுகேஷன் சொல்லாங்க எவரி படி லிட்ரேட் நாட் எஜுகேட்டடுங்கண்ணா ஆகினால எல்லாருக்கும் எழுத்தறிவு இருக்குது ஆனால் நிம்மதியாக வாழ்கிறதுக்கான அறிவு இல்லை இவன் நிம்மதியாக இருந்தா தானே மற்றவங்க நிம்மதியாக கொடுக்க முடியும் சில பேர் சொல்கிறாங்க சாமி நாங்கள் தான் நிம்மதி இல்லாமல் இருக்கோம் எங்கள் குழந்தைங்களாவது இருக்கட்டோம்னா நீயே நிம்மதி இல்லாதவா உன் குழந்தை எப்படி நிம்மதியாக எப்படி நடக்கும் நீ நிம்மதியாக இருக்கிறது கற்றுக்கிட்டு உன் குழந்தைக்கு நிம்மதியை கொடுக்க முடியும் இல்லை இல்லை நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் குழந்தைங்களாக நல்லா இருக்கட்டோம்னா அவங்களுக்கு எடுக்கிற வேலை இது நிம்மதி எது வரும் நிம்மதி அறிவினால தான் வரும் நிம்மதி பணத்தினால் மாத்திரம் வராது பணத்தினால ஓரளவுக்கு வரும் முழுசாக வராது கல்யாணம் பண்ணிவிட்டால் தான் நிம்மதி வரும் முழுசாக வராது முழுசாக வரணும்னா அறிவு நூல்களை படிச்சுக்கிட்டே இருக்கணும் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர குருநாதர் மிக மிக அவசியம் அதுவும் எந்த குருன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸு சொல்லி கொடுக்குற குரு கம்ப்யூட்டர் சயின்ஸில் சொல்லித்தர குரு இல்லை நிம்மதியை பற்றி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நான் எப்படி இருக்கணும் சாக போகிற வரைக்கும் நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லித்தர குரு வேணும் உங்கள் அத்தனை பேரையும் நான் மனசார வாழ்க்கிறேன் ஹரி ஓம்